ஒன்பது அபுதர் அலி அல்லாஹு அவர்கள் கூறியதாவது நாங்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடன் ஒரு பிரயாணத்தில் சென்றிருந்தோம் ஆயத்தமான போது கொஞ்சம் பொறு என்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறிது நேரம் கழித்து மொவின் வாங்கு சொல்ல தயாரான போது கொஞ்சம் பொரு என நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள் மூன்றாவது முறையாக மொவத்தின் பாங்கு சொல்ல தயாரான போதும் மலை குன்றுகளின் நிழல் அதே அளவிற்கு சமமாகும் வரை பாங்கு சொல்வதை பிற்படுத்துங்கள் என நபிசல்லமாக அழகி வசல்லம் அவர்கள் மொஹத்தினிடம் கூறிவிட்டு நிச்சயமாக இந்த கடும் வெப்பம் நரக வெப்பத்தின் வெளிப்பாடாகும் என்று கூறினார்கள்